நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் மாங்காய் அடை செய்ய தேவையான பொருட்கள் கிளிமுக்கு மாங்காய் ஒன்று சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு தொண்டு தேங்காய் துருவல் அரை மூடி கடுகு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப தேவையான அளவு செய்முறை முதல்ல புருங்க அரிசியை ஊற வச்சிடணும் தேங்காய் திருவி வச்சுடுவோம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிடலாம் புருங்களை அரிசி தண்ணி இறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டுடுவோம் அது கூட இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் உப்பு அருசிக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா குறை குற அரைச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கையும் மாங்காயும் திருவிச்சிடுவோம் அது துருவினதை இந்த மாவில் கலந்துட்டு ஒரே ஒரு சுற்ற சுற்றி மிக்ஸ் மிக்சரை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம் ஸ்டவ் பார்த்து வச்சிக்கிட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சுட்டில் இது பொரிஞ்சிடும் அதை எடுத்து தாளிச்சதை எடுத்து இந்த மாவில் கலந்துருவோம் கலந்துட்டு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு அந்த கால் ஸ்பூன் சனையே அது கலந்து விட்டுடும் நல்ல மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் பத்து வச்சதும் வானல் வச்சிடுவோம் வானூல் காய்ச்சதும் எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாவை அடை மாவு போட்டு ஊத்தி நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாங்காய் எடை தயார் இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்